தலைப்பு உண்மை எத்தனை நாட்களுக்குப் பிறகு பேசினாலும் அதே உரிமை குறையாத பாசம் வெளிப்பட்டால் அதுதான் உண்மையான நட்புக்கும் உறவுக்கும் அர்த்தம் வாழும்போதே பிடித்த மாதிரி வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கையில் உயிர் போன பின் மறு ஒத்திகை ஏது அதனால் பிடித்தபடி சந்தோஷமாக வாழ்ந்து விடுங்கள் அன்புடன் நட்டினையின் கவிதைச் சேர்களுக்காக புத்தூர் ஜி கணேசன்